நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமுறு துளிக்காக உங்கள் அலமையிலு ஒபீசிட்டி பாண்டு வயிறுபுஷம் உடல் எடையை குறைக்க எளிய முறை கொடியிலிருந்து ஐம்பது கிராம் இலையை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து அரை லிட்டர் ஆக்கி அதில் பாதியை காலையிலும் பாதியை மாலையிலும் அருந்தி வந்தால் ஒபீசிட்டி உடல் எடையும் குறையும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்